ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபினும் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் பவிஷோத்தரபுராணத்தில் தேவதைகள் விரட்சங்களாக ஆவிர்விச்சு இந்த லோகத்தை ரட்சிக்கிறதுனாலே விரக்ஷங்களை நாம் அவசியம் பூஜிக்கணும் விரங்களை ஆராதிக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்கிறது இந்த சரித்திரம் அப்படி பார்வதியின் இடத்துல தேவதைகள் அத்தனை பேரும் விழுந்து ஸ்தோத்திரம் பண்ணி பிரார்த்திக்கிறார் ஜெகன் மாதா தாயாரான நீங்கள் கோபிக்கக்கூடாது குழந்தைகள் நாங்கள் தவறு செய்துட்டோம் தாயாருடைய கோபத்துக்கு ஆளானால் நாம் எதிர்பார்க்கிற காரியம் எதுவுமே நடக்காமல் போயிடும் அப்படிங்கிறத ராமாயணம் காண்பிக்கிறது அப்படி ராமன் வனவாசத்திற்காக லக்ஷ்மணன் சீதையோடு கூட கிளம்பி போயிட்டார் ராமன் போன துக்கம் தாங்காமல் தசரதன் காலகதியை அடைஞ்சுட்டார் உடனே தாய்மாமா வீட்டில் உள்ள பரதனையும் சத்ருகனையனையும் அழிசனு வந்து தசரதனுக்கு சம்ஸ்காரங்கள் படின பிறகு பரதசுவாமி மிகவும் கோபிச்சுக்கிறார் தாயார கைகேய ரொம்ப கோபிச்சுக்கிறார் பரதன் நீ தாயாராணி இந்த குலத்தை அழிக்க வந்த கோடாரினி அப்படின்னு மிகவும் கோபப்படுற தாயாரை கோபிச்சுண்டு நான் எங்கே இருந்தாலும் சரி ராமனை போய் பார்த்து அண்ணாவை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி அண்ணாவை திரும்பவும் அழைச்சனு வந்து ராஜாபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிவிட்டு கிளம்பி போனார் பரதசுவாமி ஆனால் ராமனை கூட்டினு வர முடியல அண்ணாவை திரும்ப அழுச்சின்னு வந்து பட்டாபிஷேகம் பண்ண முடியல பரதனுக்கு காரணம் என்னென்னா தாயாரை ரொம்ப கோபிச்சுனுட்டார் பரதன் தாயாரை கோபிச்சுன்றதுனாலே அவர் பிரதிஜை பண்ணிவிட்டு போன காரியத்தை நிறைவேற்ற முடியாமல் போச்சோன்னு ராமாயணம் நமக்கு காண்பிக்கிறது அப்படி தாயாருடைய அனுகிரகம் வேணும் தாயாரை கோபிச்சிக்கப்படாது அப்படி லோகத்திற்கே தாயாரான நீங்கள் கோபிக்கக்கூடாது அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் தேவதைகள் தத்தோ தேவி பிரசன்னாபூது தேவேந்திரம் வாக்கியமப் பார்வதி கொஞ்சம் கோபம் குறைஞ்சது இருந்தாலும் தேவதைகளை பார்த்து சொன்னால் தேவாகா மத்வசனம் மித்யா திரிகாலேபி நஜாயத்தை தஸ்மாதேகாஷதோ விர்சா யூஜம் சர்வே பவன் து வை உங்கள் நீங்கள் செய்தது தவறு நான் மன்னிச்சுட்டேன் இருந்தாலும் நான் சொன்னது சொன்னதுதான் நீங்கள் சிறிது காலம் துக்கப்பட்டுதான் ஆகணும் உங்கள் ஸ்திரீகளும் இந்த துக்கத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் நான் சொன்ன வார்த்தை சொன்னதுதான் மத்வசனம் மித்யா திரிகாலே போயத்தை என்னுடைய வாக்கியம் எக்காலத்திலும் பொய்யாக போகாது நடந்தே தீரும் ஆகினாலே நீங்கள் அந்த துக்கத்தை சிறிது காலம் அனுபவிச்சுதான் ஆகணும் இது தேவி வஜஸ்ருவா ஜாத்தா பாதபாகா அப்படி சொன்ன அடுத்த கஷணம் தேவதைகள் விரட்சங்களாக மாறிப்போயிட்டா அத்தனை தேவதைகளும் எந்தெந்த தேவதை என்னென்ன விரட்சமாக மாறித்துன்னா भगवान अश्वत्थू भगवान्टू सदाशिवनसोभ् विधाता चूत बभूव अरसमरम महाविष्णु आनर वटू सदाशिव सदाशिव आलवृक्षमानसोभूद विधाता चलामरम ब्रह्म आनर् சூத்திரோ பபூவா இந்திரன் மாமரமாக அய்ட இணி சா லா ஜாத்த இந்திரனுடைய பத் இந்திராணி கொடியாக மாறினாள்னோ தவதைகளுடைய பத்கள் பலவிதமான கொடிகளாக மாறிப்பீட்ட மாலத்தியதா புஷ்புக் ஊர்வசியாத் தி ஊர்வசாத்யப்சரா அபவன் ஊர்வசி முதலிய அப்சரஸ்திரீகள் வாசனையுள்ள புஷ்ப செடிகளாக மாறிப்பேட்டாள் ரமா பில்வகா மகாலட்சுமி பில்வமரமாக மாறினாள் சிவா நிம்பா எலுமிச்சங்கண்ணாக மாறிப்பிட்டாள் சிவா துளசி சாது சரஸ்வதி சரஸ்வதியானவள் துளசி செடியாக இப்படி பலவிதமான விரக்ஷங்களாக தேவதைகள் மாறிப்போன இத்தனைக்கும் இந்திரனுடைய ஆக்னியினாலே உள்ள வந்த அக்னியை என்ன பண்ணினா கௌரி சாப்பானுரோதேனா யோனிர் அஸ்வத்வஞ்னிதா அக்னியை வெளியில் தெரியாதவாறு அரசமரத்தினுடைய வேரில் கொண்டு போய் விட்டுவிட்டாள் அக்னியை அப்படி அத்தனை தேவதைகளும் விரக்ஷங்களாக மாறிப்பிட்டார் இந்திரன் ரொம்ப துக்கப்பட்ட இப்படி ஒரு காரியமாயிடுத்து நாம் எப்படி இந்த லோகத்தை ரட்சிக்கிறதுன்னு புரியாமல் திரும்பவும் பார்வதியினுடைய காலில் விழுந்து அம்மா இந்த லோகத்தை நல்ல முறையில் நடத்துகிறதுக்கும் எங்களுக்கு அனுகிரக சக்தியும் வேணும் நாங்கள் விரட்சமாக போயிட்டால் ஜடவஸ்து மாதிரி ஆயிடுவோமே அப்படின்னு கேட்டால் இப்போது தாயாரான பார்வதி சொன்னால் அப்படி இல்லை விரட்சமாக இருந்து நீங்கள் இந்த தேசத்தை காப்பாற்றணும் ஜடவஸ்து இல்லை விரட்சங்கள் மரங்கள் இல்லாட்ட போனால் இந்த தேசமே நிற்காது மரங்கள் தான் ஆதாரம் ஆகையினாலே நீங்கள் மரங்களாக இருந்தாலும் இந்த தேசத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு உங்களைச் சேர்ந்தது நீங்கள் இந்த தேசத்திற்கு தேவையான மழையை நீங்கள் தரணும் சசியங்கள் வளரணும் அதைக் கொண்டு ஜனங்கள் உங்களுக்கு தேவையானவைகளை செய்யணும் இப்படி பரஸ்பரம் பாவயந்தகா ஒருவருக்கு ஒருவர் நன்மையை அடைய வேண்டியதுன்னு பார்வதி சொன்னார் சொல்லி நாங்கள் இருவரும் ஒரு தம்பதிகள் ரகசியமாக பேசின்னு இருக்கா ஒரு தம்பதிகள் சேர்ந்தாப்புல உட்காந்துருக்கான்னு அந்த இடத்துக்கே போகக்கூடாதுன்னு சாஸ்திரம் நீங்கள் போனதுனாலே நீங்கள் தம்பதிகளாக சேர்ந்து இருக்க முடியாது காற்றின் மூலமாகத்தான் உங்களுடைய சந்ததி விருத்தி ஏற்படும் அப்படின்னு பார்வதி சொன்னாள் உடனே இந்திரன் மஸ்காரம் பண்ணி க்ஷமாபணம் கேட்டுண்டு அத்தனை ஒவ்வொரு தேவதைகளையும் ஒவ்வொரு விர்க்கத்தில் பூஜை பண்ணுறதுங்கிறது சாத்தியமாகுமாம்மா இதற்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணணும்னு பார்வதியின் இடத்துல கேட்க பார்வதி சொன்னாள் அஷ்டமூர்த்தி மகாதேவா ஸ்தானுஹோ மிருத்யுஞ்சய சிவஹா நான் சொல்கிறேன் அஷ்டமூர்த்தி மகாதேவன் ஸ்தானு மிருத்யுஞ்சயன் பரமேஸ்வரன் சிவன் என்னுடைய பர்த்தாவானவர் அஸ்வத்த ரூபத்தில் நீங்கள் நினச்ச மாத்திரத்தில் அரசமரத்துக்கு வந்துடுவார் அரசமரத்தை ஆதாரமாக கொண்டுதான் அத்தனை விரட்சங்களும் இருக்கும் எந்த தேசத்தில் அரசமரம் பட்டு போகிறதோ எந்த தேசத்தில் அரசமரம் வச்சால் வரலையோ அப்போது அந்த தேசம் அழிவை நோக்கி போகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் எங்கே அஸ்வத்தம் அரசமரம் நிறையா இருக்கோ அங்கே அத்தனை மரங்களும் சுபிக்ஷமாக இருக்கும் அந்த தேசமே சுபிக்ஷமாக இருக்கும் நித்தியம் அஸ்வத்த ரூபேனா பூஜ்ஜியத்தே காங்க்ஷிதப்பிரதா என்னையும் என் கணவனான பரமேஸ்வரனையும் நீங்கள் அஸ்வத்த ரூபமாகவே பார்க்கலாம் அத்தனை தேவதைகளையும் அரச மரத்திலேயே நீங்கள் எந்த பூஜை செய்தாலும் அரச செய்யலாம் எந்த ஹோமம் செய்தாலும் அக்னி தேவை அந்த அக்னியை நீங்கள் அரசமரத்திலிருந்து எடுத்து செய்ய வேண்டியது அப்படின்னு பார்வதி அனுகிரகம் பண்ணினாள் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்